நாட்டினை நேயர்களுக்கு வணக்கம் சமையல் பகுதிக்காக உங்களால் வாழைப்பழ சப்பாத்தி மாவு ஒரு கப் தினை மாவு கால் கப் பாதாம் தேவையான அளவு உப்பு ருசிக்கு ஏற்ப வாழைப்பழம் ஒண்ணு தேங்காய்பால் தேவையான அளவு எண்ணெய் தேவையான அளவு செய்முறை முதல்ல கோதுமை மாவு ஜலிச்சு ஒரு பாத்திரத்துல எடுத்துக்கலாம் தினை மாவும் ஜலிச்சு அதில் கலந்துடுவோம் பாதாம் வந்து மிக்சியில போட்டு நல்லா பவுட்ரு பண்ணிட்டு நைசாக அரைச்சிருவோம் அரைச்சிட்டு அதிகம் தெளிச்சு இந்த கோதுமை மாவோட கலந்துடலாம் நான் தினை மாவு சொல்லியிருக்கேன் நம்ம வீட்டில் என்ன மாவு இருக்கும் என்ன சிறுதான் நேம் சோளம் இருந்தால் சோளம் எடுத்துக்கலாம் இல்லை கம்பு மாவு இருந்தால் கம்பு மாவு எடுத்துக்கலாம் எது எடுத்துக்கலாம் எடுத்து அதோட மிக்ஸ் பண்ணிக்கிட்டு உப்பு ருசிக்கு ஏற்ற மாதிரி போட்டு கையிலே நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் இல்லைனா உப்பு ஒரே இடத்த நின்றுடும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இப்போ என்ன பண்ணலாம் வாழைப்பழத்தை போட்டு நல்லா அரைச்சிடுவோம் கட்டி அரைச்சிட்டு கொஞ்சம் தேங்காய்பால் விட்டு கூட அதை நைசாக அரைச்சிட்டு அதை எடுத்து இந்த கோதுமை மாவில் போட்டி நல்லா மிக்ஸ் பண்ணலாம் கையிலே நல்லா மிக்ஸ் பண்ணோம் அப்புறம் தண்ணி விடக்கூடாது அந்த தேங்காய்பால் கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சு தெளிச்சு கெட்டியாக சப்பாத்தி மாவு பற்றத்துக்கு பிசஞ்சிடணும் நல்லா பெசஞ்சிட்டு நல்லா உருட்டி சப்பாத்தி கல்ல இட்டு நல்லா தட்டி எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சுட்டு ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு தவா வச்சுருவோம் தவா காஞ்சதும் நம்ம எண்ணெய் கொஞ்சம் விட்டு இந்த சப்பாத்தி இட்ருக்கோம் அதை போட்டு ஒரு சைடு வந்ததோ இன்னொரு சைடு திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்தோன்னா டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி வாழைப்பழை சப்பாத்தி தயார் இதுக்கு மேல டாப்பிங்ஸ் நம்ம குழந்தைங்களுக்கு என்ன டாப்பிங் பிடிக்குமோ ஹனி பிடிக்கும் நான் ஹனி சீஸ் பிடிக்கும் கேரட் துருவல் அது மாதிரி என்ன பிடிக்குமோ அதெல்லாம் டிஃப்ரெண்டா ஒவ்வொரு சப்பாத்தியில ஒன்று ஒன்று வச்சு கொடுத்தோன்னா சுப்பாபா சாப்பிடுவாங்க இது எல்லோருக்கும் பிடிக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஒருவங்களே மீண்டும் சந்திப்போம்